சச்சிதானந்த விஷோத்பதிஹேதவே தாப் தயவிநாசாய் கிருஷ்ணா வய நோக்கம் பரம் விதையரம் கமனர்மித்த சத்துளியதிசயம்சம் எதா மண்டலவர்த்தின மாயிலிருந்து விடுபடறத்துக்கு என்ன உபாயம் அப்படிங்கிறத ராஜா கேட்டிருக்கார் நிமி சக்கரவர்த்தி அதற்காக வேண்டி பிரபுத்தருங்கிற யோகியானவர் பதில் சொல்கிறார் ஏற்கனவே கவி ஹரி அந்தரிக்ஷர் அப்படிப்பட்ட பெயருடைய யோகிகள்லாம் பதில் சொன்னார்கள் இப்பொழுது பிரபுத்தருங்கிற யோகியானவர் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் வைராக்கியத்துக்காக சில விஷயங்களை சொன்னார் இதுக்கு எல்லாம் இந்த வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருக்குது எப்போ பார்த்தாலும் வீடு மனைவி பணம் இதிலேயே நம்ம டைம் போயின்ட்டுருக்கு இதில் என்னப்பா சந்தோஷம் இருக்குதுன்னு யோசித்து பார்த்தியா சந்தோஷம் ஒன்றும் இல்லை என்ன பண்ணணும்னா வாழ்க்கையில் அடையக்கூடிய எல்லாமே நிலையில்லாததுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஏவம் பரம் லோகம் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி நமக்கு எதுவுமே நிலை இல்லையோ எல்லாம் மாறிக்கொண்டிருக்கோ மாறிக்கொண்டிருக்கிறத பற்றினோமானால் நமக்கு துன்பம் கலந்த இன்பம் தான் வரும் நம்ம எதெல்லாம் இன்பம் நினச்சி உழைச்சோமோ கடைசியில் துன்பமாக மாறுறபோது நம்முடைய வாழ்க்கையை வீணாகி விட்டது என்பதை எல்லாம் நாம் உணர்வோம் அது மாதிரி நீ இதை பண்ணினா உனக்கு லோகத்தில் அந்த லோகத்தில் பெஸ்ட்டு பாடி நல்ல உடம்பு கிடைக்கும் நல்ல சுகம் கிடைக்கும்னு சொல்லுகிறார்கள் அந்த லோகமும் இதே கதை தான் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி இருக்கோ நிலையற்ற தன்மை அங்கே வேணால் கொஞ்சம் லாங் லைஃப் இருக்கலாமே தவிர அதுவும் அழியக்கூடியது அப்படின்னு சொல்லி பரலோகத்துலேயும் வைராக்கியத்தை உண்டு பண்ணுறார் அதாவது இனிமேல் வரக்கூடிய சரீரத்தில் அனுபவிக்கக்கூடிய சுகத்திலையும் நமக்கு இப்போவே வைராக்கியம் வரணும் வேண்டாங்கிற எண்ணம் வரணும் அதை இங்கே உபதேசம் பண்ணுறார் ஏவமேவ பரம் லோகம் வித்தியாத் நீ பரலோகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் எப்படி நஸ்வரம் வித்யாத் அது அழியக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கோ எப்படி ந கர்ம ஏதாவது இங்கே பூஜைகள்லாம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணி அதனால இந்த சூக்ம சரீரத்தோடு கூடின ஜீவனுக்கு இன்னொரு நல்ல உத்தமமான தேவசரீரம் கிடச்சி அங்கே தேவலோகத்தில் அனுபவிக்கக்கூடிய சுகமும் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிற மாதிரி மறுபடியும் அந்த புண்ணியம் கழிஞ்சதுன்னா மறுபடியும் அனித்தியம் ஆகிடும் ஆகையினால அங்கேயும் அந்த உலகமும் வேண்டாங்கிற எண்ணம் உனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிற கர்ம நிர்மிதம் எப்படின்னா இங்கே உலகத்தில் பார்க்குறோம் எங்கே போனாலும் நமக்கு சமமான நிறைய பேர் இருக்கான் நமக்கு மேலே நிறைய பேர் இருக்கான் அப்புறம் வந்து அது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நமக்கு துக்கமாகவும் இருக்குது அது சொல்கிறார் யதா மண்டல வர்த்தினாம் சதுல்யாதிசயம்சம் ததா அப்படின்னு அர்த்தம் இங்கேயே நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருக்காங்க மண்டல வர்த்தினாம்னா என்ன அர்த்தம் ஒரு மாநிலத்தை ஆழுகிறார் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மாநிலத்தை ஆழக்கூடிய முதல்வர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு நிகராக நிறைய பேர் இருக்காங்க சத்துல்யம் அப்படின்னா நிகராக இருக்கிறார்கள் அதிசயம் அவர்களை காட்டிலும் சிறப்பாக செய்கிறவங்களும் இருக்காங்க அது மாத்திரம் இல்லை அந்த பதவியெல்லாம் போயிடுத்துன்னு சொன்னால் ரொம்ப துக்கமாக இருக்குது ஆ சமானமாக இருந்தால் என்னன்னா பொறாமல் வருது நமக்கு சமமாக ஒருத்தன் இருக்கான்னு நமக்கு மேலே இருந்ததுன்னு சொன்னால் அதை பார்த்தும் நமக்கு பொறாமல் வருகிறது சமமாக இருக்கிறவங்ககிட்டேயும் பொறாமை இருக்குது மேலே இருக்கிறவனை பார்த்தும் பொறாமை அதுலேயும் நம்ம அவங்கள பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்கோம் நம்மளை உயர்வாக காட்டிக்கணுங்கிறதுக்காக அது மாத்திரமில்லை இந்த பதவியெல்லாம் போயிடுத்துன்னு சொன்னால் துக்கமாகவும் இருக்குது இப்போ உலகத்துலேயே பார்க்கணும் நாம் இது மாதிரி தான் மேலே போனாலும் மேலே என்ன என்ன சொர்க்க லோகத்துக்கு மேலே கீழேன்னெலாம் கிடையாது சொர்க்கத்துக்கு போனோம் உயர்ந்த உலகம்னு அர்த்தம் உயர்ந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய உலகத்துக்கு போனாலும் அதுவும் நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏவம் வித்யாத் வித்யாத்னு போட்டுக்கணும் கர்ம நிர்மிதம் பரம் லோகம் நஸ்வரம் வித்யாத் இவ்வாறு தெரிஞ்சுக்கோ எப்படின்னா எதா மண்டலவர்த்தினாம் சதுலியா அதிசயத் துவம்சம் ததா கர்ம நிர்மிதம் பரம் லோகம் நஸ்வரம் இது ஏவம் வித்யாத் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கலாம் இந்த ஸ்லோகத்தை இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் ஏவம் லோகம் பரம் வித்யாத்